வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் ஆம் சண்டைக்கும் பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம் தான் வேண்டும் நன்றி வணக்கம்